வணக்கம் நச்செண்ணின் ஆயிரத்தி முன்னூற்று இருபத்தி இரண்டாவது செய்தி சேவை ஜனவரி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்கழி மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் கருணாநிதியின் சாதனைகள் என்றென்றைக்கும் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும் என முதல்வர் பழனிசாமி மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் இரங்கல் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் கஜா புயல் பாதிப்பால் கடற்கரை பகுதியில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக இந்த ஆண்டு ஆமைகளின் வருகை குறைந்துள்ளது என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருவாரூர் இடைத்தேர்தலில் திமுகவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது உடுமலையில் சில்லறை வியாபாரிகள் சாலையோரக் கடைகளில் பாலிதீன் பொருட்களுக்கு மாற்றாக வாழை இலை தட்டு டம்ளர் ஆகியவற்றை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்துள்ளது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வாழ்ந்த வேதா நிலையத்தை அரசு நினைவிடமாக மாற்றுவதில் வருமான வரித்துறைக்கு ஆட்சேபணை இருந்தால் தெரிவிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை நெற்கொன்றத்தில் ஆட்டோவில் பயணி தவறவிட்ட ரூபாய் மூன்று பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து உரியவரிடம் ஒப்படைக்க உதவிய ஆட்டோ ஓட்டுநரை நேரில் அழைத்து காவல் ஆணையர் பாராட்டி வெகுமதி அளித்துள்ளாா் நாளை ஐந்தாம் தேதி ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு லட்சத்து எட்டு கூடிய மாலை சாத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது திருவாரூர் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளரை தேர்வு செய்ய இன்று ஆட்சிமன்ற குழு கூடுகிறது சென்னையில் முதன்முறையாக சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு நாநூற்றி பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது நீதிபதிகள் முக்கிய அதிகாரிகள் ஆகியோரின் கணினிகளும் கண்காணிக்கப்படுகின்றன என்று வழக்கறிஞர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளார் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்பிக்கள் நான்கு நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் சபரிமலை கோயிலுக்குள் நுழைந்த இரு பெண்களும் மாவோயிஸ்டுகளாக இருந்தவர்கள் என்று பாஜகவை சேர்ந்த வி முரளிதரன் புகார் கூறியுள்ளார் சபரிமலையை போராட்டக்களமாக மாற்றி வரும் சங் பரிவார் அமைப்புகளை இரும்பு கரம் கொண்டு அரசு அடக்கும் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி ஒடிசா மாநிலம் புரி தொகுதியில் போட்டியிடுவதற்கு தொன்னூறு வாய்ப்புகள் உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் பிரதீப் புரோஹித் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் சிவன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்தது அப்பகுதி மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது பாகிஸ்தான் பிரதமராக பொறுப்பேற்ற இம்ரான் கான் சீனா மலேசியா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இந்நிலையில் நேற்று அவர் துருக்கி சென்றுள்ளார் பிலிப்பைன்ஸை சேர்ந்த பெண் ஒருவர் சாதாரண எக்கானமி கிளாஸ் பிளைட் டிக்கெட் வாங்கிவிட்டு யாரும் இல்லாத விமானத்தில் தனியாக பயணித்திருப்பது பெரும் வைரலாகியுள்ளது மெக்சிகோவின் ஜிலாக்ஸியாக நகர மேயராக பதவியேற்ற அலெக்சாண்ட்ரோ அபாசியா என்பவர் ஜான்வரி ஒன்றாம் தேதி பதவியேற்ற சில மணி நேரத்தில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் தாய்வான் சீனாவின் ஒரு பகுதி அதனை நாங்கள் சீனாவுடன் இணைப்போம் என அந்நாட்டு ஜனாதிபதி சி ஜின்பிங் தெரிவித்துள்ளமையினால் சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையே போர் பதற்றம் எழுந்துள்ளது தாய்லாந்து நாட்டை அச்சுறுத்தி வரும் பபு புயல் காரணமாக முக்கிய சுற்றுலா பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் கடந்த வருடம் இலங்கைக்கு இருபத்தி லட்சம் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்ததாக சுற்றுலா பயணத்துறை அபிவிருத்தி அதிகார சபை தகவல் வெளியிட்டுள்ளது வணிகச் செய்திகள் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டியின் முன்னூற்று எழுபத்தி ஏழு புள்ளிகள் சரிந்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்றில் வர்த்தகம் நிறைவு பெற்றது தேசிய பங்குச்சந்தை நிப்டி நூற்றி இருபது புள்ளிகள் குறைந்து பத்தாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வணிகம் நிறைவு பெற்றது இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் பொதுத்துறை வங்கிகள் வராக் கடனில் எழுபதாயிரம் கோடி ரூபாயை வசூலித்துவிடும் என நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வங்கிகளில் பெற்ற கடன் தொகையை திரும்ப செலுத்த முடியாமல் ஜெட் நிறுவனம் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் ஆலோசனை நடத்த உள்ளார் டிசம்பரில் யூ பி ஐ பரிவர்த்தனை ரூபாய் ஒரு லட்சம் கோடியை தாண்டியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் மவுண்ட் மவுண்டியில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டியில் நாற்பத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது சச்சின் டெண்டுல்கர் வினோத் காம்லி உள்ளிட்ட கிரிக்கெட் வீரர்களின் பயிற்சியாளர் ராமா அஸ்ரேகர் வயது முதிர்வு காரணமாக புதன்கிழமை காலமானார் இறுதி ஊர்வலத்தில் அஸ்ரேகர் உடலை சுமந்தபடி சென்று குருவுக்கான இறுதி கடமையை நிறைவேற்றியிருக்கிறார் டெஸ்ட் போட்டியிலும் மிக பிரமாதமாக ஆடிய புஜாரா தனது பதினெட்டாவது டெஸ்ட் சதத்தை எடுத்ததோடு இந்த தொடரில் மூன்றாவது சதம் எடுத்தும் சாதனை புரிந்துள்ளார் மாநில மூத்தோர் தடகள போட்டியில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழு பேர் தங்கம் வென்றனர் திரைச்செய்திகள் கன்னட சினிமாவைச் சேர்ந்த லிங்கா பட தயாரிப்பாளர் ராக் லைன் வெங்கடேஷ் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர் கன்னட நடிகர் புனித் வீடு உட்பட அறுபது இடங்களிலும் சோதனை நடந்து வருகிறது சிவகார்த்திகையன் தயாரிப்பில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்துள்ள கனா திரைப்படம் சீனாவில் வெளியாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள ஆஸ்டின் நகரில் இருக்கும் உணவகம் ஒன்றில் தீபிகா படுகோனின் பெயரில் தோசை விற்பனை செய்யப்படுகிறது குஷ்பு இட்லி போல தீபிகா படுகோணை தோசையும் உள்ளது ப ரஞ்சித் தயாரிக்கும் இரண்டாம் உலக கடைசி குண்டு படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது தினேஷ் நாயகனாக நடிக்கிறார் ப ரஞ்சித்தின் உதவியாளர் அதியன் ஆதிரை இப்படத்தை இயக்குகிறார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்